واشهد ان نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاقوم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز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 قوم ولا تنامذوا من الالقاب فثلتن الفسوق بعد الايمان ومن لم يتب فاولائك هم الظالمون قالنا محمد صلى الله عليه وسلم بحسب امرئ من الشر அல்லாஹூக்கே புகழ் அனைத்தும் இவ்வுலகுக்கு இறுதியாக அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம் அழகியம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த தகாபா்கள் வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவரே பயந்து தகுவார் செய்து முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒத்திய செய்து கொள்கின்றேன் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே அல் அன்புரானில் மனித சமுதாயம் இந்த உலகத்தில் அல்லாவுடைய அருளை அல்லாஹுடைய அன்பை இந்த உலகத்திலே பெற வேண்டும் என்றால் அந்த மனிதர்களை அல்லாவுக்கான உலகத்தில் மனிதர்களாக அவர்கள் பாட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றனர் எப்போதும் இந்த உலகத்தில் அல்லது ஒரு மனிதனை இந்த உலகத்திலே ஏனைய உயிரினங்களை விட்டும் வித்தியாசப்படுத்துகின்ற நற்குணங்கள் வித்தியாசமான பண்புகள் இப்படியான பண்புகளை எல்லாம் அல் குரானில் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மனிதனாக அடையாளப்படுத்துவதற்காக நல்ல பல பண்புகளை குணங்களை அல் குரானில் அல்லாபுத்தாளர்கள் இருக்கிறார்கள் எளி மாணவர்களே எப்போதும் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் நட்புணம் அற்றவர்களாக ஒழுக்கமற்றவர்களாக சொல்கின்ற போதனைகளை வழிகாட்டல்களை அலட்சியப்படுத்தி மனம் போன போக்கில் நினைத்த பிரகாரம் உலகத்தில் மனிதர்கள் உலகத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அல்லாவுடைய தண்டனையை வேதனையை உலகத்தில் அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று அல் குரான் அவருக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது கண்ணியமானவர்களே அல் குரானில் அல்லமுத்தாலா ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறார் அந்த சூறாவின் அல்லமுத்தாலா ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் மனித சமுதாயத்துக்கு தேவையான பண்புகளை நட்புணங்களை எல்லாம் பேசியிருக்கின்றார் அவர்களோடு எப்படி பேச வேண்டும் நபி அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற சமுதாயத்தில் வாழ் இருக்கின்ற ஏனைய மனிதர்களோடு எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் அணுக வேண்டும் என்பதை சூரத்துள் குஜராத் என்று சொல்கின்ற ஒரு சூராவில் ஒவ்வொன்றாக தேவையான பண்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு பெயரை சொல்வார்கள் சூரத்து அந்த சூராவில் பேசியிருக்கிறார் கண்ணியமானவர்களே எப்போது உலகத்திலே அந்த சூறாவில் அல்லா மனிதர்களுக்கு சொல்கின்ற படிப்பினைகளை முன்மாதிரிகளை மனிதர்கள் விட்டும் ஒதுங்கி நினைத்த பிரகாரம் வாழ ஆரம்பிப்பார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமை ஐக்கியம் இதை அல்லாஹு தாலா கலட்டி எடுத்து விடுவார் கண்ணியமானவர்களே எப்போதொரு சமூகம் உலகத்தில் அதாவது ஒழுக்கம் கட்டவர்களாக வாழ ஆரம்பிப்பார்களோ அந்த நேரத்தில் அல்லகுத்தாளா அவர்களுக்கு மத்தியில் கிளம்புகளையும் பிரச்சனைகளையும் உலகத்திலே உண்டாக்குவார் இரண்டாவது அவர்களுக்கு மத்தியில் அல்லகுத்தாளா அவருடைய தண்டனைகளை வேதனைகளை இறக்குவார் என்று அந்த சூறா நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லா சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நான் சொல்கின்ற ஒழுக்கங்களை நற்குணங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பீர்களோ அமுல்படுத்துவீர்களோ அப்போது என்னுடைய உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களே என்பது எப்படி விவாதத்தின் மூலம் ஒரு மனிதன் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்கிறானோ அதே போன்று அஹ்லாக்கின் மூலம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அருளை ரஹத்தை அடைந்து கொள்கிறான் என்று அந்த சூறா நபருக்கு சொல்லித் தருகிறது இதனே மறுபோதர்களே எனவே தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தின் ஐக்கியத்தை ஒற்றுமையை பாடாக்குகின்ற பல விடயங்களை அந்த சூறாவிலே பெரும்பாவங்களை எல்லாம் பேசுகிறான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக செய்கின்ற சில விடயங்களை அல் குரானும் அதிசும் பெரும்பாவங்கள் என்று சொல்கிறது குரம் பேசுவது பெரும்பாவம் இட்டுக் கட்டுவது பெரும்பாவம் ஒரு மனிதனை வைப்பது பெரும் பாவம் கனிமஸ் அவர்கள் அதே போல ஒன்றுதான் அருமை நாயகம் சொல்லலாம் அலைவரும் கூட சொன்னார்கள் உலகத்தில் ஒரு கெட்ட மனிதனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மிக மோசமான மனிதனை உலகத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் யார் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களை மற்ற சகோதரர்களை அற்பமாகவும் கேவலமாகவும் கீழ்தரமாகவும் யாரை மற்றவர்களை பார்க்கின்றார்களோ அப்படியான மனிதனை ஒரு கெட்ட மனிதன் என்று நீங்கள் அடையாளம் காணுங்கள் என்று அருமை நாயகம் சலோல்லா அலி மோசலம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமி மனிதர்களுடைய தோற்றங்கள் வெளிப்படையான நடை உடை பாவனைகளை வைத்து பார்க்கூடாது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பார்த்து பரிகாசம் செய்யக்கூடாது ஏதனமாக கருதக்கூடாது அற்பமாக கருதக்கூடாது ஏனென்றால் சில நேரத்தில் அல்லது வெளிரங்கத்தில் அவர் ஏழையாக காட்சி அளித்தாலும் எங்களுடைய பார்வையில் அற்பமானவராக கருதப்பட்டாலும் அல்லாவிடத்தில் அவர் சிறந்தவராக இருக்கலாம் யாரையும் யாரும் கேவலமாக கருத வேண்டாம் ஏனமாக பார்க்க வேண்டாம் அற்பமாக கருத வேண்டாம் என்று அல் குரான் அவர்கள் உபதேசம் செய்கின்றனர் தடவை பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதரை பார்த்து சஹாபாக்களை கேட்கின்றார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நினைக்கின்றீர்கள் என்று சகாபாக்கள் அவர்கள் கேட்கின்றனர் சொன்னார்கள் அந்த மனிதரின் வெளித்தோற்றத்தை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இவர் ஒரு கண்ணியமான மனிதர் இதா ஹரியும் திருமணம் செய்வதற்கு எல்லோரும் பெண் கொடுப்பார்கள் வசதியானவர் அழகானவர் கண்ணியமானவர் என்று மகாபா சொன்னார்கள் இதா ஐயோ இவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால் இவருடைய பரிந்துரை சிபாரிசை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் ஏதாவது பேசினார் என்றால் அவருடைய பேச்சை மக்கள் சமூகம் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த இவர் ஒரு கண்ணியமான மனிதர் என்று அருமை நாயகம் சந்திராவும் அழகியவர் சங்கம் அவர்களை பார்த்துச் சொல்கிறார்கள் இப்போ அருமை நாயகம் அழகுவை பற்றி நினைக்கிறீர்கள் அதே சஹாபாக்கள் சொல்கிறார்கள் பார்வையிலே அற்பமானவர் பெண் கேட்டு போனால் இவருக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் யாருக்காவது சிபாரிசு செய்தால் அவருடைய சிபாரிசையும் மக்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர் ஏதாவது பேசினார் என்றால் இவருடைய பேச்சை மக்கள் கணக்கெடுக்கவும் மாட்டார்கள் கணக்கெடுக்கப்படாத ஒருவர் என்று அருமை நாயகம் அவர்களை பார்த்துகளை பார்த்து சகாவார்கள் ஒரு சகாவியை சொன்னார்கள் கண்ணியமானவர் உயர்ந்தவர் இவருடைய பேச்சை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இவரை மக்கள் நேசிக்கின்றார்கள் அருமை நாயகம் சொன்ன சொன்னார்கள் நீங்கள் பார்த்து மனிதனை மனிதன் என்று வெளிரங்கத்தை பார்த்து சொன்னீர்களோ விடவும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவு தூரம் இரண்டாவது நீங்கள் சொன்ன அந்த விலகீனமான ஏழை அற்பமான சாவி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கண்ணியமான சகாபியை விடவும் அல்லாஹத்திலே மேலானவர் என்று அருமை நாயகம் அழைத்து வசம் அவர்கள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் சுதாசீனம் செய்யப்பட்டவர்கள் ஏழனமாக கருதப்படக்கூடியவர்களின் அந்த உணர்த்தி காட்டினார்கள் மனிதனாக பிறந்தவன் இஸ்லாமிய போதனைகளை ஏற்று வாழ்கின்ற ஒருவன் இன்னும் ஒரு மனிதனை அற்பமாக கருதக்கூடாது கருதக்கூடாது கருப்பானவர் ஏழையானவர் தோற்றம் நீகிரோவாக இருக்கிறார்கள் சுண்ட முடிய உணர்த்தர்கள் பழக்கினார்கள் வளர்த்தார்கள் மனிதன் இன்னும் ஒரு மனிதனுடைய வெளிரங்க தோற்றத்தை பார்த்து யாரும் யாரையும் அற்பமாக கருவி விட சகோதரர்களே நவி அவர்கள் கடைசி ஹஜ் நேரத்திலேதான்கின்ற அனைத்து மைதானத்திலே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ரசோலு அணுகி வந்தனர் அவர்கள் மாலை நேரம் ஆகின்ற போது கடமையை முடித்துவிட்டு அரபாத்துடைய மைதானத்தில் இருந்து திரும்புகின்ற நேரம் வருகின்ற போது அழகி வசனம் அவர்கள் வருகிறார்கள் அருமை நாயகம் தமிழ்நாடு அழகி வசனம் அவர்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்கின்ற போது தனது பின்னால் ஒரு சாபியை அமர்த்தக்கூடிய பழக்கம் அருமை நாயகம் சொல்லு அழைகி வந்தே காணப்பட்டது வாழ்கின்றார்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் ஆசைப்படுகிறார்கள் அருமை நாயகம் சொல்லு அழைகி வந்ததம் அவர்கள் தன்னுடைய முகார காண பின்னால் அவருடைய அந்த வாகனத்திலே ஒட்டகத்திலே என்னை ஏற்றுவார்கள் என்று ஏனமாக சிலபோது கருதப்பட்டுடைய அந்தஸ்தை கண்ணியத்தை இஸ்லாம் நிலத்திற்கும் தோற்றத்துக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் மனிதனாக வாழ்கின்ற மனிதனுடைய உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே நிறத்தை பார்த்து ஒருவரை முடிவு செய்ய முடியாது பணத்தை வைத்து ஒருவரின் அந்தத்தை தீர்மானிக்க முடியாது அணிவத்தலம் அவர்கள் அழகான சகாபார்கள் அரபியர்கள் இருக்கிறார்கள் செல்வந்த சகாபாக்கள் ஆசைப்படுகிறார்கள் நவியுடைய முதுகுக்கு பின்னால் ஏறி நான் பயணம் செய்ய வேண்டும் என்று அதிகமான தோற்றம் உசாமாவை அரைத்தார்கள் என்னோடு நீங்கள் தான் வர வேண்டும் என்று தன்னுடைய முபாரத்தான முதுகுக்கு பின்னால் தன்னுடைய வாகனத்திலே ஒட்டகத்திலே உசாமாவை ஏற்றிக்கொண்டு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உணர்த்தினார்கள் வெளிரங்க தோற்றத்தை வைத்து அவர் திறந்தவர் அவர் உயர்ந்தவர் என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம் அவர் தோற்றத்தில் அதிகமாக இருக்கலாம் அவருடைய வெளிரங்கம் இருக்கலாம் அவர் அல்லாவிடத்திலே உயர்ந்தவர் என்பதை அரவிநாயகர் செல்ல உணர்த்தி காட்டினார் ஒரு தலைமை என்ன இப்போது கடமையை முடித்துவிட்டு மதினாவுக்கு வந்துவிடுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அந்த இறுதி காலத்திலே அருமை நாயகம் அழைகளை இன்னும் ஒரு முடி உணர்த்துகிறார்கள் செய்வதற்காக ஒரு படை தயாராக இருக்கிறது அப்துல் ரஹ்மான் கோடிக்கணக்கான இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு பலவீனமான வயது தகாவி அருவறுப்பாக அவருடைய வெளிரங்கமான தோற்றம் இருக்கிறது நபி அவர்கள் உணர்த்த விரும்புகிறார்கள் இஸ்லாம் நிறத்துக்கு மார்க்கம் அல்ல இஸ்லாமத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வேற்றுமை இஸ்லாத்தில் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக குறைசுகளும் அரபியர்களும் அழகானவர்களும் செல்வந்தர்களும் தயாராக இருக்கின்ற அந்த படைக்கு அறுக்கப்பட்ட வெளிரங்கமான தோற்றத்தை வைத்து யாரையும் அற்பமாக கருதி கூட யாரையும் ஏனமாக பார்த்துவிடக் கூடாது இந்த உலகத்தில் எல்லாம் யாருக்கும் கிடைக்காத கண்ணியத்தை கொடுத்தான் சோதர்களே பள்ளிவாசல் அவர்கள் உயிர் பாலும் காலமெல்லாம் நபி அவர்கள் தன்னுடைய காதினால் கேட்ட அதான் பிலால் உதி அல்லா அன்பு அதான் யார் அந்த பிலால் பார்ப்பதற்கு அசிங்கமானவர் கொடுத்த பதவிகளில் மிக உயர்ந்த பதவி அண்ணாவின் பக்கம் கொடுமையின் பக்கம் மக்களை அழைக்கின்ற மிக சிறந்த பதவியை உலகத்திலும் அருமையிலும் மிக சிறந்த பதவியை அவர்களுக்கு கொடுத்து தன்னுடைய பள்ளி வாசலுடைய நியமித்து ஒரு கருப்பரின் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் அதே பள்ளி வாசலே அதே பள்ளி வாசலில் நபி அவர்களுடைய வர்ணத்துக்கு பின்னால் சொல்கிறார்கள் அபுபக்தர் அவர்கள் அணிஹோவாக இருக்கிறார்கள் எனது அவர்களுடைய பெயரை சொல்கின்ற போது எனது மூச்சி அடைத்து விடுகிறது என்னை இந்த உலகத்தில் உயர்த்தி என்னை மனிதர்கள் மிருகமாக அடிமையாக பார்த்த நேரத்தில் என்னையும் அவர்களுடைய எனக்கு தாங்க சொல்ல முடியாது என்று தனது பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் சொல்கிறார்கள் இந்த பள்ளி உங்களுக்கு வழங்கிய பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது சொல்கிறார் அதான் மாத்திரம் அல்ல நபியுடைய மரணத்துக்கு கிட்டால் நவிய நாயகம் என்று வாழ்கின்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்து சொல்கிறார்கள் இந்த திவஸ்கில் இருக்கின்ற இந்த பள்ளி வாசலில் நீங்கள் மாபீனாக கதவி முடிய வேண்டும் நபி அவர்கள் உங்களை இந்த உலகத்தில் ஒரு மனிதராக அடையாளப்படுத்தி உங்களை கருப்பன் என்று நீக் என்று உங்களை ஒதுக்கிவிடாமல் உங்களுக்கு அடையாளப்படுத்திருக்கிறார்கள் நீங்கள் மாபீனாக வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொன்னார் என்ன நபியுடைய பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் எனக்கு அணுகை வருகிறது எனக்கு வேண்டாம் என்று பதவியை நாதி செய்கிறார்கள் அடிமையாக மக்களுக்கு உயர்ந்தவர் என்பதை உலக மக்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள் சொன்ன சில மக்கள் அவர்களுடைய முடியை பார்த்தால் அசிங்கமாக இருக்கும் அருவருப்பாக இருக்கும் பரட்ட தலையாக இருப்பார்கள் அவர்கள் உடுப்பை பார்த்தால் அழுக்காக இருக்கும் கிழிந்ததாக இருக்கும் ஒட்டு போடப்பட்டதாக இருக்கும் ஆனால் அவர்கள் யாருடைய வீட்டுக்காவது சென்றால் அவர்களை மக்கள் வீட்டுக்குள்ளேயும் எடுக்க மாட்டார்கள் உங்களுடைய அவர்களை நீங்கள் எடுக்காமல் வாசலிலே வைத்து அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிடுவீர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் ஆனால் எல்லா இடத்தில் அவர்களுடைய அங்கத்து உங்களுக்கு தெரியுமா அவர்கள் தர வேண்டும் ஆக வேண்டும் என்று அண்ணாவிடத்தில் ஒன்றை அவர்கள் சத்தியம் செய்தார்கள் என்றான் அல்ல அவர்களின் அவர்களுடைய சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவார் என்று அருமை நாயகம் சந்தல்லார் அலை அவர்கள் இந்த உலகத்தில் யாரும் யாருடைய வெளிரங்கமான தோற்றத்தையும் வைத்து உடல் அமைப்பை வைத்து நிறத்தை வைத்து அர்த்தமாக கருதக்கூடாது என்று அருமை நாயகம் சந்தல்லார் அலைவசல்ல அவர்கள் மனித சமுதாயத்தை உரத்தை காட்டினார்கள் சகோதரர்களே சரத் மகாதுரவியல்லாகுவான் நாம் எல்லோரும் அவருடைய பெயரை கேட்கின்றோம் முப்பத்தி வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள் மரணித்து விட்டார்கள் எந்த அளவுக்கு குட்டையானவர் கட்டையானவர் என்றால் சொல்வார்கள் நாங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருப்போம் எளிபு நிற்பார் எ தலைக்கு மேலால் அவருடைய தோற்றம் என்றால் சொல்கிறார்கள் ஈச்சம் பல மரத்துடைய நார் இருக்கிறது சென்னை மரத்துடைய ஒரு ஓலை இருக்கிறதே அந்த ஓலையை போன்றுதான் ஜபனுடைய தால் என்று அவரு தோற்றத்தை வர்ணிக்கிறார்கள் இந்த முகாது மக்கள் அவரை ஏலனமாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக அருமை நாயகம் அப்து ரஹ்மானிக்கும் உலகத்திலே வாழ்கின்ற போது தேசத்தின் கவர்னராக எவன் தேசத்தின் கவர்னர் என்பது எங்களுடைய இந்த காலத்தை பொறுத்த மட்டில் அரபு உலகத்தின் ஒரு ஜனாதிபதி மன்னன் என்று சொல்லலாம் எவன் தேசத்தில் அன்று உலமாக்களும் முக்திவார்களும் தலை சிறந்த அரசியல்வாதிகளும் வாழ்கின்ற அந்த பூமிக்கு பார்ப்பதற்கு அதிகமான பார்ப்பதற்கு ஏலனமாக கருதப்படுகின்ற நியமித்து அவரை மூலாயத்தில் தோற்றத்தை பார்த்து நிறத்தை பார்த்து உடல் கட்டமைப்பை பார்த்து நீங்கள் ஏலனமாக கருதக் கூடாது என்பதற்காக பதவியை கொடுத்து உலகத்தில் அவரை கண்ணியப்படுத்தி காட்டினார்கள் பின் படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அற்பமாக கருத இருக்கின்ற பார்க்க இருக்கின்ற அந்த மாதிரி சென்றது மார்க்கத்தை படியுங்கள் என்று அவருடைய உலகத்துக்கு இருந்து கொண்டு காட்டினார்கள் அருமை காலத்திலே ஒரு சகாபி இருக்கிறார் அவருடைய பெயர் தாகிர் தாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர் கொடுத்தவர் வெளியங்க தோற்றத்தை வைப்போம் எதையும் நாங்கள் முடிவெடுத்து விடக் கூடாது யாரையும் அற்பமாக கருதிவிடக் கூடாது ஒரு மூடையிலே ஒரு தொங்கலிலே சாஹி வியாபாரம் செய்கின்ற வடமை இருந்தது அவரோடு யாரும் பேசவும் மாட்டார்கள் அவரிடத்தில் யாரும் என்னை முதற்கு பின்னால் வந்து கத்தி அணைத்தார் இரண்டு கைகளாலும் நான் சொன்னேன் கையை எடுங்கள் என்னை விடுங்கள் என்று சொன்னேன் அப்போது நான் பார்க்கின்ற போது அருமை நாயகம் கல்லல்லாபா அழைகிவசந்தம் அவர்கள் அன்று நான் ஒதுக்கப்பட்டிருந்தேன் ஏனமாக கருதப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்னை சேர்ப்பதை விட்டும் அவர்களை என்னை கட்டி அழைத்தார்கள் இந்த ஒரு அடிமையாக இருக்கிறார் இவர் அடிமையாக இருந்தால் யார் படம் கொடுத்து இவரை வாங்குவார்கள் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கின்ற போது அந்த ஜாகிரே சொல்கிறார் யாரும் சொல்லலாம் என்னை படம் கொடுத்து வாங்குகின்ற அளவுக்கு என்னை உயர்ந்தவராக யாரும் கருதவில்லை அப்படி யாராவது நான் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே அற்பமானவன் நான் தான் என்று சொல்கிறார் அருமை நாயகன் செல்லமாக ஒரு சொன்னார்கள் மக்கல் மக்கள் உங்களோடு பேசவில்லை உங்களுடைய உடல் அமைப்பு அலுவரப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது என்று உங்களை நீங்கள் கேவலமாக நீங்கள் கருத வேண்டாம் அல்லாஹின் மீது சத்தியமாக நீங்கள் அல்லாகிடத்தில் மிக உயர்ந்தவர் என்று அருமை நாயகம் சொல்லமாக அழைப்பதெல்லாம் மக்கள் ஒன்று கூடுகின்றவர் பார்த்து எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று அருமை நாயகம் சொல்லாக அழைப்பவர் செல்லம் அவர்கள் உறக்கிக் காட்டினார்கள் கண்ணியமான ஏன் நான் இன்றைய தினம் இதைப் பற்றி பேசுகிறேன் ஏலனமானவர்களை அதிகமாக படைக்கப்பட்டவர்களை நாங்கள் ஏனனமாக பார்க்கக்கூடாது மேலாடவர்களாக இருக்கலாம் சென்ற வாரம் உலகத்திலே இன்று வரைக்கும் பரவலாக சமூக வலைதளங்களில் ஒரு விடயம் பேசப்படுகிறது அவுஸ்திரேலியாவிலே ஏழு வயது சிறுவன் அதிகமான தோற்றம் மூர்க்கு முட்டைகளை போன்ற அளவுக்கு பெரிய கண்கள் கட்டையான ஒரு சிறுவன் பாடசாலைக்கு செல்கிறான் பல வருடங்களாக நான் இதே சொல்ல வருகிறேன் என்றால் இன்று பிள்ளைகள் படிக்கின்ற ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் மனிதநேயத்தையும் அசிங்கமான பாடசாலைகளில் கூடையிலே அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் விளையாட்டு போட்டிகளில் கலை நிகழ்ச்சிகளில் இப்படியான பிள்ளைகளுக்கு திறமை இருந்தாலும் அதிபர்கள் ஏற்றுவது கூட கிடையாது அடவி அசிங்கமான தோற்றம் குட்டையானவர் தமிப்பானவர் ஆண்கள் பாடசாலைகளிலும் பெண்கள் பாடசாலைகளிலும் இது நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது யாராலும் மறுக்க முடியாது மனமுடைந்து பல சிறுவர்கள் பல குழந்தைகள் பல யோகிகள் பாடசாலை கல்வியை வென்றும் ஒதுங்கி அவர்கள் படிப்பை விடுகின்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சில பேர்கள் தற்கொலை செய்து தனது உயிரை மாதா என்று மனிதரன் மதித்து அவர்களை சமுதாயத்திலே அடையாளப்படுத்தினார்கள் தனது பள்ளிவாசலின் உலகத்திலே அசிங்கமான நியமித்து யாரையும் ஏரளமாக பார்க்க கேவலமாக பார்க்க என்ற ஒழுக்கத்தை மனித சமுதாயத்துக்கு சொல்லி தந்தார்கள் முகமது முசமாக நடந்தது இலங்கையில் நடப்பதுதான் அங்கும் நடந்தது பாரசாலைக்கு திருவன் செலுகிறான் ஒதுக்கப்படுகிறார் தக மாணவர்களும் அந்த பொ அடிக்கிறார்கள் ஏற்றுகிறார்கள் ஏழு வயது உள்ளம் முஸ்லிம் சிறுவன் அல்ல மனித நேயம் என்று வருகின்ற போது இஸ்லாம் இஸ்லாம் இல்லை என்று பேச முடியாது மனிதர்கள் எல்லோரும் மனித நேயம் என்ற அடிப்படையில் எல்லோரையும் மனிதர் என்று வேண்டும் என்று அருமை நாயகம் செல்லவா் செல்லமார்கள் போதித்திருக்கிறார் சிறுவன் வீட்டுக்கு வந்து சொல்கிறார் தாயே கத்தியை காருங்கள் ஒரு வந்து சொல்கிறார் கத்தியை எனது கலைத்தை அறுத்து உலகத்தை விட்டு நான் பிரிந்து போகிறேன் கணக்கெடுக்கவில்லை இன்னொரு தடவை குழந்தை வந்து நான் சிறுவனாக இருந்தாலும் எனது பிஞ்சுள்ளாலும் அதை தாங்க முடியாது எல்லோரும் என்னை ஏதனமாக பார்க்கிறார்கள் உலகத்தை விட்டு நான் முடிந்து போக போகிறேன் புரிய போகிறேன் இப்போது இந்த தாய் செய்தியை பேக்கின்ூடாக சமூக வலைதளங்களின் ஊடாக நேரடியாக மகன் பேசுகின்ற அந்த வார்த்தையை பேசுகின்ற பரப்பினார்கள் இப்போது இருக்கின்ற சில பிரபலியமான விளையாட்டுக் கழகங்கள் அந்த சிறுவனை உலகத்துக்கு காட்ட வேண்டும் அவர்களை எப்படி இவர்களும் சமுதாயத்திலே மனிதர்கள் தோற்றத்தை பார்க்காதீர்கள் உடல் அமைப்பை பார்க்காதீர்கள் நிறத்தை பார்க்காதீர்கள் உடனுடைய சேப்பை பார்க்காதீர்கள் மனிதர்கள் சிறப்பு இருக்கிறது என்று அவர்களின் தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகளை கொடுத்து உலகத்தில் அடையாளப்படுத்தியதை போன்று இன்று இருக்கின்ற துறை சார்ந்தவர்கள் விளையாட்டுக் கழகங்கள் அந்த சிறுவனை உலகத்திலும் பிரபலியமான ஒரு சிறுவனாக காட்டி பல உபசாரங்களும் கண்ணியங்களும் அந்த சிறுவனுக்கு பாராட்டுக்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொன்னதே யாரையும் விரிவாக கருத வேண்டாம் யாரையும் கேவலமாக பார்க்க வேண்டாம் யாரையும் மட்டமாக கருத வேண்டாம் கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் பாடசாலைகளில் மாத்திர மண்ணே ஒரு தாய் என்னுடைய பல நாடுகளிலே கடந்து கொண்டு ஒரு தாய் என்ன செய்கிறால் தனது குழந்தைகள் அந்த ஒரு தாய்க்கு பல குழந்தைகளை கொடுத்திருந்தால் ஒரு குழந்தை மற்ற குழந்தையை விட கொஞ்சம் அழகாக இருக்கும் கொஞ்சம் நிறமாக இருக்கும் சில தாய்வார்கள் என்ன செய்கிறார்கள் கல்யாண வீடுகளுக்கு போகின்ற போது நிகழ்வுகளுக்கு போகின்ற போது தனக்கு கிடைத்த கரும்பு குழந்தை இருக்கிறது வெள்ளை குழந்தை இருக்கிறது அவர்கள் வெள்ளை குழந்தையை தான் எடுத்துக் கொடுப்பார் சிறத்தாய்மார்கள் பிள்ளைகளை பிரித்து பார்க்கின்ற காலத்திலே வாழ்கிறோம் பெற்ற தாய் அழகான பிள்ளைகளை உட்படுத்துகிறார் பிள்ளை கொஞ்சம் நிறமாக வந்துவிட்டதா அந்த பிள்ளை மீது அன்பை அதிகமாக அந்த தாய் படுகிற பிள்ளையான ஒரு கலாச்சாரம் இடத்திலும் இந்த பண்பு கிடையாது ஆனால் மனிதனாக பிறந்த நாள் நாகரீகம் என்ற கோர்வையிலே அழகாக இருக்கின்ற குழந்தைகளை முற்படுத்துகிறோம் அந்த பிள்ளைகளை முதலாவது திருமணம் முடித்து கொடுக்கிறோம் அசிங்கமான குழந்தைகளை நாங்கள் வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவர்களை அவர்கள் எல்லோரும் இல்லை சமமானவர்கள் மனிதரண்டு உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நிறத்தையும் உடல் அமைப்பையும் பார்த்த நீங்கள் முடிவெடுக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் பாடசாலையிலே படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் பிள்ளைகளை ஏழனமாக பார்க்காதீர்கள் பொறுப்புகளை கொடுத்து உலகத்தில் அவர்கள் யார் என்பதை பிரிவினை வாதங்களை விட்டும் இப்படியான மக்களை அற்பமாக கருதுகின்ற கோஷமான பண்புகளை விட்டும் இஸ்லாமிய சமுதாயத்தை சுத்தப்படுத்தி மனித நேயம் உள்ள மனித பண்புகள் நிறைந்த ஒரு உண்மையான அருமை நாயர் அலிகூஸ் அவர்களை ஏற்ற குருவானை ஏற்ற ஒரு சமூகமாக இந்த உலகத்திலும் அனைவரை வாழவிப்பான தலைவருடைய பாவகளை மன்னிப்பாயாக தலைவருடைய மாதாபிதாளுடைய பாவகளை மன்னிப்பாயாக இந்த உலகத்தை ஈமானோடு வாழ்ந்து உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக அனைவரை மாற்றியாக